நற்றினை நேர்கள் அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம் கூறுவது கதை சொல்லி சரிதாஜோ இன்றைய கதையோடு விளையாடுவில் நாம் கேட்கவிருக்கும் கதை சேவலும் நறையும் குழந்தைகளுக்கான ஒரு கதை தான் ஆனாலும் பெரியவர்களுக்கான கருத்துக்கள் நிறையவே பொதிந்திருக்கிறது வாருங்கள் கதைக்குள் போகலாம் காட்டில் இருக்கிற ஒரு மரத்துக்கு மேலே சேவல் ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த காட்டு சேவல் பார்க்குறதுக்கு ரொம்ப கொழுக்கொழுன்னு இருக்கும் காட்டில் இருக்கிற நிறைய உணவுகளை சாப்பிட்டு நல்ல கொழுக்கொழுன்னு இருந்துச்சு பலசாலியாகவும் இருந்துச்சு அது கொக்கர கொக்கர காக்கர கக்கரை கா அப்படின்னு கற்றுனா காடே அதிரும் அந்த மாதிரியான ஒரு பலம் வாய்ந்த ஒரு சேவல் அது இருந்த மரத்து வழியாக தினந்தோறும் ஒரு நரி போகும் அது போகும்போதும் வரும்போது எப்படியாவது இந்த கொளுத்த சேவலை ஒரு நாள் நம்ம பிடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படின்ட்டே போகும் அது எப்படியாவது சாப்பிடணும் சாப்பிடணும் அப்படியே நாக்கில் எச்சு ஊரை போய்ட்டுருக்கு அது பார்த்தாவே நரிக்கு வந்து சாப்பிடணுன்னு ஆசை வந்துடும் அந்த அளவுக்கு கொழு கொழு கொழுன்னு இருக்கும் இதை மேலேருந்து கவனிச்சுக்கிட்டே இருந்த சேவல் அதோடய பார்வை வந்து அந்த சேவல் ரொம்ப புத்திசாலிங்கிறதுனால அந்த சேவலுக்கு புரிஞ்சிருச்சு இந்த நரி வந்து நம்மளை என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடப்போகுது நம்ம ரொம்ப ரொம்ப கவனிப்பாக இருக்கணும் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு சேவல் அந்த மரத்தை விட்டு இறங்கவே இறங்காது நரி போகிற நேரம் வர நேரத்தில் இறங்கவே இறங்காது அதனால் அந்த நரிக்கு வந்து அதோடய எண்ணெய் ஈடேறவே முடியலை நரி சேவலை பார்த்து தன்னோடய தந்திரத்தால் வளைச்சி போட்டுடலாம் தனக்கு எப்படியாவது விருந்தாக்கிடணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தது அதற்கான ஒரு நாள் வந்துருச்சு அந்த அன்னைக்கு எங்கெங்கேயோ காட்டில் தேடி பார்த்து உணவே கிடைக்கல சம பசி நரிக்கு அதனால் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இன்றைக்கி போய் எப்படியாவது நல்ல ஒரு தேன் தடவிய வார்த்தைகளால் சேவல்கிட்ட பேசி சேவலை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி போய் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருந்துச்சு சோகமாக உட்காந்துட்டு இருந்தப்போ மேலே இருந்த சேவல் பார்த்துச்சு என்னவோ தந்திரம் பண்ணுது இன்றைக்கி நிறைய நம்ம அப்படியே நம்ம வந்து அதுக்கிட்ட பேச்சு கொடுக்கவே கூடாது அமைதியாகவே இருந்துடணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்துச்சு மேலே பார்த்துட்டு அழகிய சேவலே உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னுச்சு என்ன அப்படின்னு கேட்டவனையும் எனக்கு உடம்பு சரியில்லை அந்த மேலே இருக்கிற ஒரு பழம் இருக்கு இல்லையா அந்த பழத்தை பறித்து போட நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் என்னது பழம் நீ சாப்பிடுவியா நீ வந்து ப விலங்குகளையும் பறவைகளையும் புழுப்பூச்சிகளை அப்படி தானே சாப்பிடுவேன் பழங்கள் கூட சாப்பிடுவியா அப்படின்னு கேட்ட உடனேயும் என்ன பண்ணுறது காடே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் தான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறேன் பசி வேறு ஆனாலும் காட்டில் இருக்கிற கொண்டாட்டத்தில் என்னால் கலந்துக்க முடியலையே காட்டில் அந்த கொண்டாட்டம் நடக்குது அந்த ஓரத்தில் அவ்வளவு பறவைகளும் விலங்குகளும் கலந்துக்குச்சு ஆனால் என்னால் கலந்துக்க முடியல அங்கே போனால் நிறைய விருந்து இருக்குது விருந்து பரிமாறிட்டு இருக்காங்க ஆனா அங்கே நான் போக முடியாதே ஏன் போக முடியாது நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுதான் சேவல் ஆ அப்போ சேவல் கேட்டு முடிச்சு ஐயோ நம்ம அத பேசிட்டோமே இனிமேல் பேசக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு அப்படியே வாய் வச்சு சிறகாலம் முடிக்கச்சான் ஏன் போக முடியாதுன்னு கேட்கறியா அதுக்கு ரெண்டு ரெண்டு பேராக தான் உள்ளே போகணுமா அவங்க போனால் ரெண்டு ரெண்டு பேராக போகிறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதியான் அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டேன் உனக்கு அவங்க உணவு நிறைய இருக்குது விதவிதமான உணவுகளாம் வரியா அப்படின்னு கேட்டுச்சான் அங்க நான் அந்த வழியா தான் இப்போ வந்த ஒரே பாட்டும் ஆட்டமும் கூத்து கும்மாளமுமா இருந்துச்சு நீ வர முடியுமா அப்படின்னு கேட்ட உடனேயும் சேவல் ரொம்ப யோசனை பண்ண ஆரம்பிச்சிது என்னவோ நம்மளை கூப்பிட நினைக்குது சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நான் எல்லாம் வரல தூரத்தில் ஒருத்தர் வராரு நீ வேணா அவரை கூட்டிட்டு போ என்னது தூரத்தில் யார் வராரு அப்படின்னு சொல்லி நிறைய அவரும் பார்க்கறதுக்கு ரொம்ப பசியாக தான் தெரியறாரு அங்கா இருந்து வர்றாரு அவரோட கண்ணெல்லாம் பளபளப்பழான்னு இருக்குது ஆமா அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா வேற இருக்கு என்னது அழகா இருக்கா ஆமா ஆமா தூரத்துல வந்து ஒரு உருவம் தெரியுது நாக்கெல்லாம் தொங்கை போட்டுக்கிட்டு கண்ணெல்லாம் பலப்பழான்னு சொல்லிச்சுக்கிட்டு எதையோ தேடிக்கிட்டு வருது நாலு கோல் போச்செல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு உங்களை விட உயரமாக இருக்குது நீங்கள் வேணா அவரை கூட்டிகிட்டு போய்க்கோங்க தெரியுது இப்போ பக்கத்தில் வர பார்க்க பார்க்க ஆ அவர் உங்களோட வந்தாருன்னா நீங்கள் ரெண்டு பேரும் போய் நல்லா சாப்பிடலாம் யார் அது அப்படின்னு சொல்லி நரி கேட்டுதான் உடனே சேவல் சொல்லிச்சா ஆ இன்னும் கொஞ்சம்தான் இன்னும் கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சந்தா என்ன இன்னும் கொஞ்சந்தா இன்ன கொஞ்சம் நேரத்தில் பக்கத்தில் வந்துடுவாரு அந்த மணி நீங்களே பார்த்துருவீங்க ஏய் யாருன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிச்சான் வேற யாரு நம்ம சிங்கராஜாதான் ரொம்ப பசியோட வருவார் போல் இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே போய்க்கோங்க நாசமா போக அந்த பசியோட என்ன பார்த்தா கடிச்சு கொதறிடுவாரே சிங்கராஜா அப்படின்னு சொல்லி வேக வேகமாவோட ஆ வேகமா போங்க வேகமா போங்க பக்கத்தில் வந்துருச்சு பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சேவல் சொல்ல அவ்வளவுதான் பின்னங்கால் பிடரியில் அடிக்க கண்ணு மன்னு தெரியாமல் ஓட்டம் எடுத்துச்சான் நரி ஆஹ உங்களுக்கு மட்டுந்தான் தந்திரம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்குச்சா இந்த சேவல் இந்த உலகத்தில் ஏமாத்திரவுங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையோட கடைசியாக அந்த சேவல் காட்டில் கத்து சாயத்தோட கதை முடிஞ்சுதான் திரும்பவும் அழகான கதையோடு வருகிறேன் நன்றி வணக்கம்